வணக்கம் ஆகஸ்ட் இருபது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றனையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று காஜின்சாரா ஏரி சமீபத்தில் நேபாள நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது இரண்டு கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டியின் மூன்றாம் பதிப்பு அஸ்ஸாம் நடைபெற உள்ளது மூன்று ஐதராபாத் ஓபன் பட்டத்தை வென்றவர் சௌரப் வர்மா இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று தேசிய ஊக்கமருந்து தடுப்பு அமைப்பின் வரம்பிற்குள் வர எந்த விளையாட்டு சங்கம் சமீபத்தில் ஒப்புக்கொண்டது இரண்டு இடதுகை பழக்கம் உள்ளவர்களுக்கான சர்வதேச தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது மூன்று 15 பதினைந்து கிலோமீட்டர் நீளமுள்ள இந்திய தேசியக் கொடியை கொண்ட மனித சங்குலி நிகழ்ச்சி எந்த மாநிலத்தில் நடத்தப்பட்டது மீண்டும் சந்திப்போம் நன்றி